அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்ட விளையந்திய இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தேடல் ஒரு ஓவியன் வழியிலே பிச்சை எடுத்து பிச்சைக்காரனால் கவரப்பட்டான் அந்த ஓவியன் இந்த பிச்சைக்காரன் ஒரு பணக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பான் என்று கற்பனையில் பிச்சைக்காரன் நல்ல உடை கம்பீரமான பார்வையோடு சுருக்கமில்லாத தோள்களோடு இருப்பதைப் போல படம் வரைந்துவிட்டு அந்த படத்தை அந்த படத்தை பார்க்க பிச்சைக்காரனை அழைத்தான்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 உங்களை குறித்து குறைவாக மதிப்பிட வைக்கும் படமாக இருந்தால் அதை மனத்திரையிலிருந்து இன்றி அகற்றுங்கள் வெற்றி கோப்பை ஏந்தி கொண்டு முதல் வரிசையில் நிற்பது போல படத்தை மாற்றி வரையுங்கள் தேடுகிற விஷயம் உயர்ந்ததாக இருக்கும்போது தேடலும் அரிதாக இருக்கிறது தேடுதல் உள்ளவர்கள் அடைந்து விடுகிறார்கள் நாம் வெற்றி அடையாத போதெல்லாம் சரியாக தேடவில்லை என்பதே பொருள் நன்றி